प्रपन्न कृष्णाय अव्यक्तं माम தோற்றவேத்தைக்கணா கிருஷ்ணா நம அவியம் भगवान श्री कृष्णर இங்கே ஈஸ்வர தத்துவத்தை உபதேசம் பண்ணுறார் குறிப்பாக விஜான ஸ்வரூப பிரம்மன் அதாவது முதல்ல ஜானம்னு பார்த்தோம் விஜானம்னு பார்க்குறோம் இப்போது அங்கே பகவான் அபராப்ரகிருதி பராப்ரகிருதி இரண்டும் என்னுடைய ஸ்வரூபந்தான் ஏதத் யோனி பூத்தானி மத்ஸ்தானித் தியுபாரைய கிருஷ்ணஸ் ஜெகதஹா பிரபவ பிரலயஸ்ததான்னு சொல்லி தடஸ்த லக்ஷணமாக பகவானுடைய ஸ்வரூபத்தை சொன்னார் அதாவது தெரிந்ததை கொண்டு தெரியாததை உணர்த்துவது நம்ம அனுபவத்தை வைத்து இந்த அனுபவத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு மெய்ப்பொருளை உண்மையை உணர்த்துவதற்கான ஒரு முறை அதை அங்கே பகவான் உபதேசம் பண்ணார் அந்த பகவான் உண்மையிலேயே ஆத்மாவுக்கு அந்நியமாக இல்லை பக்தனுடைய யதார்த்த ஸ்வரூபமும் பகவானுடைய யதார்த்த ஸ்வரூபமும் ஒன்று தான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக சில உபதேசங்களை தொடங்குகிறார் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் மிக நுணுக்கமானது இதை கவனிக்கணும் நாம் அபுத்தயா மாம் வக்திமாப்பன்னம் மன்னியந்தே அபுத்தயான்னு சொன்னால் பகுத்தறிவை நன்கு பயன்படுத்தாதவர்கள் அதாவது சாஸ்திரத்தை படித்தாக்கூட நாம் வந்து கொஞ்சம் முறையாக சம்பிரதாயமாக படிக்கலைன்னா பல குழப்பங்கள்லாம் வரத்தான் செய்யும் அபுத்தயான்னா புத்தியை நன்கு பயன்படுத்தாதவர்கள் புத்தி இருக்குது புத்தியை சரியான வழியில் உபயோகப்படுத்தி நன்றாக தெளிவாக விஷயத்தை தெரிஞ்சுக்க சக்தி இல்லை அதனால புத்திக்கு நிறைய அனுகிரகம் ஆகும் நல்ல புண்ணிய காரியங்களை பண்ணினாத்தான் இந்த புத்திக்கு விவேகசக்தி நன்றாக விருத்தியாகும் அப்போ தான் நமக்கு சூக்மமான பல உண்மைகள்லாம் விளங்கும் ஆகவே அபுத்தயா மாம் என்னை வியக்திம் ஆபன்னம் மன்னியே என்னை ஒரு வடிவத்துக்குள் கட்டுப்பட்டவன் என கருதுகிறார்கள் உண்மையில் நான் வடிவங்களில் அகப்படாதவன் அவ்வியம் அவ்வக்தம்னா நான் இந்திரியங்களுக்கோ மனசுக்கோ விளங்கக்கூடியவன் இல்லை அதை சொல்கிற விதமாக சொல்லி கொடுத்தா தான் அந்த உண்மை விளங்கும் ஆகினால் அவ்வியக்தம்னு சொன்னால் வியக்தம்னு சொன்னால் புலப்படுறது அவ்வக்தம்னா இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் புலப்படாதது அனைத்துலகுமாய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா அப்படின்னு மாணிக்க வாசகர் திருவாச்சகத்தில் உபதேசம் பண்ணியிருக்கிறார் எல்லா உலகமுமாக இருக்கின்ற இறைவனை ஐம்புலன்களை கொண்டு அறிந்து கொள்ள முடியாது அது மாத்திரம் இல்லை அடுத்த வரியில் சொல்கிறார் மம அவ்வியம் அனுத்தமம் பரம்பாவம் அஜானந்தா அபுத்தயா ஜனாக அப்படின்னு சப்ளை பண்ணிக்கணும் அனுத்தமம்னா ஒப்புயர்வற்ற அவ்வயம்னா மாறாத பரம்பாவம்னா மேலான தன்மையை மேலான சுரூபமான மேலான தன்மையுடைய அவ்வக்தமாக தோற்றத்திற்கு வராத வெளிப்படாத ஆனால் எல்லா தோற்றங்களுக்கும் ஆதாரமான அந்த பொருளை தோற்றத்துக்கு வந்ததாக நினைக்கிறார்கள் இதோ சாதாரணமாக அர்ச்சா மூர்த்தியில் ஒரு விக்கிரகத்தில் வந்து விட்டதாக ஒரு வடிவமுடையவனாகக் கருதுகிறார்கள் உண்மையில் நான் வடிவமற்றவன் மாறாதவன் ஒப்புயர்வற்றவன் ஒருபொழுதும் மேலான தன்மையிலிருந்து பிறளாதவன் அப்படிப்பட்ட எண்ணெய் அறிவை நன்கு பண்படுத்தாதவர்கள் ஒரு குறிப்பிட்ட வடிவத்திலே வெளிப்படுவதாக தவறாக கருதுகிறார்கள் அதாவது பகவானை ஒரு ரூபத்தில் பூஜை பண்ணுறத சாஸ்திரம் மறுக்கிறதில்லை ஏன்னா அந்தந்த தேவதைகளை பூஜை பண்ணுறான்னு இப்போ தான் சொன்னார் ஆனால் உண்மையிலேயே பகவானுக்கு எந்த விதமான நாமங்களும் ரூபங்களும் இல்லை மாணிக்க வாச்சகர் திருவாச்சகத்திலையும் இதை பார்க்கலாம் ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாருக்கு ஆயிரம் நாமங்கள் பாடி தெள்ளேனம் கொட்டாமோங்கிறர் உண்மையிலே ஒரு குறிப்பிட்ட வடிவம் குறிப்பிட்ட பெயர் இவைகளை இறைவன் உடையவர் அல்ல எல்லா உருவங்களுக்கும் எல்லா பெயர்களுக்கும் ஆதாரமான ஒரு தூய மெய்ப்பொருளாக இறைவன் விளங்குகிறார் பண்பட்ட அறிவுக்கு மட்டுமே இந்த உண்மை விளங்கும் ஆகவே இந்த ஸ்லோகம் இறைவனுடைய அருவ தத்துவத்தை விஜான ஸ்வரூபத்தை அந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கிற தன்மையை விசேஷ ஞானத்தை உபதேசம் செய்திருக்கிறார் இந்த ஸ்லோகத்தை நன்கு ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து கொள்வதற்கு பகவான் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும் மேலும் இதை பற்றிய கருத்துக்கள் தொடருகின்றன நாளை படிப்பதற்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அவ்வியம் வியக்திமா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 3112 டபுள் ஒன் டபுள் உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோம்